தனியாக பயணம் செய்திரு அனுமதி கிடையாது என்று நபி அலை கூறினார்கள் பூஜ்ஜியம் எட்டு எட்டு முஸ்லிம் ஒன்று மூன்று மூன்று ஒன்பது தடை செய்யப்பட்டவர் என்பதன் விளக்கமாக திருமணம் செய்ய தடை செய்யப்பட்டவர்களான தந்தை சகோதரர்கள் மகன்கள் மாமார்கள் என்று அடை குறிப்பிடப்பட்டிருக்கிறது